வணக்கம் நச்சினையின் செய்தி சேவை நவம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி கார்த்திகை மாதம் ஐந்தாம் நாள் வியாழக்கிழமை இன்று நாளிடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பாமக நிறுவன தலைவர் ராமதாசை தமிழக முதல்வர் நேரில் சந்தித்து நலம் பொதுச்சாலையை ஆக்கிரமித்து முன்னாள் முதலமைச்சர்கள் எம் ஜி ஆர் மற்றும் ஜெயலலிதாவிற்கு சிலை வைக்க தடை கோரிய வழக்கில் தற்போதைய நிலையை நீடிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மே ஐந்தாம் தேதி திருவாரூரில் வணிகர் தின மாநாடு நெல்லை மாவட்டத்தில் அணைகளின் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்த நிலையில் உள்ளது பெங்களூர் மாநகர காவல்துறை சார்பில் பானாஸ்வாடி ரவுடிகளை அழைத்து எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது ரயில்வே இணையளங்களில் இந்தி ஆங்கிலம் தவிர மற்ற பிராந்திய மொழிகளில் தகவல்களை தர எந்த திட்டமும் இல்லை என மக்களவையில் ரயில்வே துறை விளக்கம் அளித்துள்ளது ராஜஸ்தான் மாநிலம் குஜராத்தில் உப்புநீர் ஏரியான சம்மர் ஏரியிலும் அதை சுற்றியுள்ள ஏரிகளிலும் ஆயிரம் கணக்கான வெளிநாட்டு பறவைகள் செத்து மடிந்துள்ளன தனது மாநிலத்தில் தேசிய குடிமக்களின் பதிவை தனது அரசாங்கம் அனுமதிக்காது என மேற்கு முதல்வர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி பிறந்த வீட்டிற்கு ரூபாய் நான்கு புள்ளி கோடி சொத்து வரி செலுத்துவதற்காக நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது குருவாயூர் கோயிலுக்கு உள்ளதை போல் சபரிமலை கோயிலுக்கும் தனி சட்டத்தை கேரள அரசு உருவாக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நாடு முழுவதும் தேசிய குடிமகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும் நாட்டு மக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை என்று மாநிலங்களவையில் அமித்ஷா அறிவித்துள்ளார் பிரதமர் பாசல் பீமா யோஜனா என்ற விவசாயிகளுக்கான பயிர் காப்பீட்டு அடைந்ததை விவசாயிகள் தரப்பில் எழுந்துள்ளது மாமல்லபுரத்தில் டிசம்பர் ஜனவரியில் இந்திய நடன திருவிழா நடத்த ரூபாய் எழுபத்தி லட்சம் ஒதுக்கீடு செய்ய நிர்வாக ஒப்புதல் வழங்கியுள்ளது ஆப்கானிஸ்தானில் ஹெலிகாப்டர் விழுந்து அமெரிக்க ராணுவ வீரர்கள் பலியாகியுள்ளனர் இலங்கையின் புதிய அதிபராக பொறுப்பேற்றுள்ள கோத்பய ராஜபக்ஷ பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான் அழைப்பை ஏற்று அந்நாட்டுக்கு செல்ல உள்ளார் சட்டவிரோதமாக நாட்டிற்குள் நுழைந்ததாக காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் நாட்டின் நிலைமை சீரான பிறகு மீட்டெடுக்கப்படும் என்று ஈரான் அரசு தெரிவித்துள்ளது பொருளாதார போரிலும் எதிரிகளை முறியடிப்போம் என்று ஈரான் தலைவர் உறுதி அளித்துள்ளார் டில்லி செல்லும் விமான பயணிகளுக்கு முகக்கவசம் வழங்கப்படும் என்று ஏர் ஏசியா இந்தியா விமான நிறுவனம் அறிவித்துள்ளது தென் அமெரிக்காவின் ஏனைய சிறுவர்கள் மண்டையோடுகளை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட தலைக்கவசம் சகிதம் நல்லடுக்கம் செய்யப்பட்டிருந்த இரு குழந்தைகளின் சடல எச்சங்களை அகழ்வாராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் நெதர்லாந்து குளிரொட்டப்பட்ட ட்ரக்கில் பிரிட்டனுக்கு செல்லவிருந்த இருபத்தி ஐந்து புலம்பெயர்ந்தவர்கள் இருந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது செவ்வாய் கிரகத்தில் பூச்சிகள் வாழ்வதற்கான ஆதாரங்கள் இருப்பதாக பூச்சியியல் துறையை சார்ந்த ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர் சிரியாவில் இஸ்ரேல் படைகள் தாக்குதல் நடத்தியதில் பதினோரு பேர் வெளியாகியுள்ளனர் சர்வதேச அளவில் சிறந்து விளங்கும் தொழில் வல்லுநர்களின் பட்டியலில் இந்தியருக்கு முதலிடம் கிடைத்துள்ளது முகேஷ் அம்பானியின் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியஸ் நிறுவனத்தின் பங்குகள் உயர்ந்ததால் பிரிட்டிஷ் கச்சா எண்ணெய் நிறுவனம் உள்ளிட்ட உலக பெரும் நிறுவனங்களை பின்னுக்கு தள்ளி அதன் சந்தை மதிப்பு உயர்ந்துள்ளது சேவைக்கான கட்டணத்தை ஏர்டெல் ஓடோபோன் ஐடியா நிறுவனங்கள் உயர்த்தப்போவதாக அறிவித்துள்ள நிலையில் ஜியோவும் கட்டணத்தை உயர்த்தப்போவதாக அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது காயம் காரணமாக பங்களாதேஷ் வீரர் இரண்டாவது டெஸ்ட் போட்டியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் இந்திய கிரிக்கெட் கேப்டன் விராட் கோலி இரண்டாயிரத்தி ஆண்டின் சிறந்த மனிதர் என்று விலங்குகள் நல அமைப்பான பீட்டா தேர்வு செய்துள்ளது இந்தியா வங்கதேசம் இடையான இரண்டாவது பிங்க் பந்து டெஸ்ட் போட்டி கொல்கத்தாவின் ஈடன் கார்டன் மைதானத்தில் நாளை தொடங்குகின்றது டி ட்வெண்ட்டி உலக கோப்பை பிறகும் விளையாடுவேன் என்று மலிங்கா உறுதி தெரிவித்துள்ளார் எச் வினோத் இயக்கத்தில் நேர்கொண்ட பார்வை படத்தை அடுத்து வலிமை படத்தில் நடிக்கின்றார் அஜித் அசுரன் தெலுங்கு ரீமேக்கள் மஞ்சு வாரியார் கதாபாத்திரத்தில் நடிக்க அனுஷ்கா மறுத்துவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் நற்றின இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்